வணக்கம் டிசம்பர் 23, மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் டிசம்பர் 22, ரெண்டாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பனிக்குழு மற்றும் பங்குச்சந்தை உலக சம்மேளன வாரியத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் விக்ரம் லிமயி இரண்டு பாதுகாப்பு மற்றும் இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பை உயர்த்த இந்தியாவுடன் உடன்பாடு செய்து கொண்ட நாடு கஜகிஸ்தான் 3. புதிதாக நியமிக்கப்பட்ட துணை தேசிய உள்துறை பாதுகாப்பு ஆலோசகர் ஆர் என் ரவி 4. மாநிலத்தின் கிராமங்களில் வறட்சி போன்ற சூழ்நிலையை துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய மகாராஷ்டிரா மாநிலத்தால் தொடங்கப்பட்ட வலைத்தளம் மகா மதத் 5. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுடெல்லியில் நடந்த பத்தொன்பதாவது இந்தியா ரஷ்யா இருதரப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்தில் புனே சர்வதேச இலக்கிய விழாவில் வெளியிடப்பட்ட ஃபீஸ்டி அட் ஃபிஃப்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் 2 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றவர்கள் வில்லியம் நார்தஸ் மற்றும் பவுல் ரோமர் இவர்கள் இருவரும் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மூன்று கட்டுமான ஊழியர்களின் குழந்தைகளுக்கு தொழில்நுட்ப கல்விக்கான நிதியுதவிகளை வழங்குவதற்காக நிர்மான் குசுமா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது நான்கு இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு அமையவுள்ளது ஐந்து அசோகம் ஹரியானா அரசாங்கத்துடன் இணைந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற சிறப்பு மையத்தை தொடங்கிய இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி